இஞ்சிச்சாருடன் தேன் கலந்து பருக வேண்டும் மாலையில் ஐந்து பற்கள் பூண்டு அதை தேய்கரண்டி மஞ்சள் பொடி பாலுடன் சேர்த்து காய்ச்சி இதை தினமும் பருகி வந்தால் எளிதில் சரியாகும் கல்லீரலும் வலப்படும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்